तापत्रय विनाशाय नैतन्मनो சச்சிதானந்த விஷோத்பதித்தாவிஷா ஸ்ரீகிருஷ்ணா நைத்தன்மனோவிசதிவாகுணேந்திரிச்சலமர்ச்சிஷிபோதகூலம் அர்த்தோக்தமாக எதிர்த்தேன நிஷேத சித்திஹீ பிப்பலாயனர் பகவானுடைய ஸ்வரூபத்தை சொன்னார் ஹே அரசனே இந்த படைப்புக்கு யாரு சிருஷ்டிஸ்திலைய காரணமாக இருக்கிறாரோ எந்த ஒரு பரமாத்மா சத்ரூபமாக ஜாக்ரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தைகளில் வெளியிலையும் உள்ளேயும் விளங்கி கொண்டிருக்கிறாரோ யாருடைய அனுகிரகத்தினால இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் மனசு பிராணெல்லாம் சஞ்சரிக்கிறதோ அதை நீ தெரிஞ்சுக்கணும் அதைத்தான் கேட்டிருக்கார் அவர் அதை நீ அறிந்து கொள்வாய் ஆக அப்போ அதோடய லக்ஷணத்தை சொல்லிடுறார் பிப்பலாயனர் மேலும் இப்போ என்ன சொல்கிறார் ஏதத்து மனஹா ந விஷதி எண்ணத்தால் அதை தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா எண்ணங்களெல்லாம் அதை சார்ந்து இயங்கி கொண்டு எப்படி கண்ணாடியில் தெரிகிற சூரியன் மூல சூரியனை பிரகாசப்படுத்த முடியாதோ அது மாதிரி இந்த மனசில் இறைவனுடைய அருளால் தான் உலகத்தை மனசு அறிகிறது ஆனால் மனம் இறைவனை நேரடியாக பார்க்க முடியாது இவர் ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல இந்த பரம்பொருளை தூய்மையில்லாத மனதால் அறிஞ்சிக்க முடியாதுன்னு ஒரு அர்த்தம் பக்குவப்பட்ட மனசால் அறிஞ்சிக்க முடியும் குருவினுடைய உபதேசத்தின் மூலமாக அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தும் இருக்கிறது ஆனால் இந்த ஸ்லோகத்தோடய அர்த்தத்தை நம்ம இப்போ சரியாக பார்த்துடுவோம் ஏதத்து மனஹ ந விசதி மனம் இதில் நுழைவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இதை சிந்திக்க முடியாது ஆனால் சிந்தனைகளுக்கெல்லாம் இது ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தின் மூலம் புரிஞ்சுக்கணும் உதவாக் எப்போ சிந்திக்க முடியாதோ அதை எப்படி எடுத்து சொல்ல முடியும் பேச முடியும் ஆக சிந்தனைக்கும் பேச்சுக்கும் எது ஆதாரமாக இருக்கிறதோ அதை சிந்திக்கவும் முடியாது பேசவும் முடியாது அதை பார்க்கவும் முடியாது கண்ணுக்கும் விஷயம் இல்லாது ஏன்னா கண்ணை பார்க்கும்படி செய்யக்கூடிய தத்துவத்தை கண்ணால் பார்க்க முடியாது ஆக ஏதத்து ஆத்மா இந்த பரமாத்மாவை மனதால் எண்ண முடியாது வாக்கால் விளக்கிச் சொல்ல முடியாது கண்களால் பார்க்க முடியாது கர்மேந்திரியங்களாலும் ஞானேந்திரியங்களாலும் அந்த பொருளை அறிந்து கொள்ளவோ பற்றவோ செய்ய முடியாதுன்னு அர்த்தம் பிராண இந்திரியாணிச்ச பிராணனும் இந்திரியங்களும் அதை அடைய முடிய விஷத்திங்கிறது எல்லாத்துக்கும் போட்டுக்கணும் பிராணேந்திரியாணி ந விசந்தி அப்படின்னு சொல்லணும் மனசும் வாக்கும் கண்ணும் பிரனும் இந்திரியங்களும் இந்த ஆத்மாவை அறிய முடியாது காரியானது காரணத்தை உணரக்கூடிய ஆற்றல் இல்லாததினால் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் யதா அர்ச்சிஷா ஸ்வாகா அனலம் ந விஷதி அதை அர்த்தம் எப்படி நெருப்பிலிருந்து தோன்றிய பொறிகளானது நெருப்பை மீண்டும் எப்படி அடைய முடியாதோ அந்த பொறி என்னாகுன்னா கொஞ்சம் நேரத்தில் அது சூடு தணிஞ்சிடும் அதனுடைய பிரகாசமும் போயிடும் ஒரு க்ஷணத்தில் போயிடும் அது மாதிரி இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் சக்தி இல்லை அந்த நெருப்போட ஆற்றல் எப்படி நெருப்பு பொறிகளுக்கு முற்றிலும் இருக்காதோ சிறிது நேரத்தில் இல்லாமல் போய்விடுமோ அதைப்போலவே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அது உதாரணமாக சொல்லியிருக்காரு இங்கே பிப்பலாயனர் அப்போ உபனிஷத்து சப்தங்கள் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் சப்தோப்பி போதக நிஷேதத்தையா ஆத்ம மூலம் ஆக மூலம்ங்கிறதுக்கு சொல்லலாம் ஸ்வரூபம்னு சொல்லலாம் ஆத்மஸ்வரூபத்தை இந்திரியங்களாலும் மனசாலும் அறிய முடியாத அந்த ஆத்மஸ்வரூபத்தை உபனிஷத் சப்தங்களும் கூட குருவின் உபதேசமும் கூட எப்படி உபதேசிக்கிறதுனா போதக நிஷேதத்தையா நிஷேதத்தையான்னா இது இல்லை இது இல்லைன்னு நீக்கிறதன் மூலம் நமக்கு புரிய வைக்கிறது அதை உணர்த்துகிறது அர்த்தோக்தமாக அதனுடைய பொருளை அதாவது சொற்கள் கூட நேரடியாக சொல்லாமல் எதிரடையாக மறைமுகமாக சொல்கிறது இது இல்லை இது இல்லை இது பிரம்மமா இது பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி நிஷேதம் பண்றதன் மூலம் நமக்கு என் நேதி நேதி வச்சனை நிகமாக அவோச்சு பிராத்தர் மனசா வச்சசாச்சோ விபாந்தி நிழலா எதனு என் நேதி நேதி வச்சனை நிகமாக அவோச்சு தம் தேவ தேவம் அஜம் அச்சுதம் ஆஹுரக்யம் அப்படின்னு ஸ்தோத்திரத்துல சொல்றோம் அது சொல்லிக் கொடுக்குற முறையில குரு சொல்லி நம்ம பண்ணியிருக்கிற புண்ணியத்தினாலேயும் குருவினுடைய அனுகிரகத்தினாலையும் உபதேசமாகிய அனுகிரகத்தினாலையும் பக்குவம் இருந்தால் அந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிடும் ஆனால் உபநேஷத்தை என்ன பண்ணுறது நேரடியாக இதுன்னு சொல்லி காட்டுறதான்னா இத்தகையன் இந்நிறத்தன் என்று சுட்டி காட்ட ஒண்ணாது அது சுட்டுப்பொருளாக காட்டாது நேரம் இல்லாமல் மறைமுகமாக இப்படி அல்ல இப்படி இல்லைன்னு சொல்கிறதன் மூலம் நமக்கு புரிஞ்சு போயிடும் அப்படி அர்த்தோக்தமாக அர்த்தம் ரூபமாக அதனுடைய தாத்பரியமாக அதை சொல்லி கொடுத்துடுறது அது மாத்திரம் இல்லை எந்த ஒரு தத்துவம் இல்லை என்றால் நீக்கவே முடியாதோ இது ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையும் நெகேட் பண்ணுற நெகேட்டரை நீக்க முடியாது அந்த நெகேட்டரோட சப்ஸ்டான்ஸ் அப்படின் சொல்கிறோமே அதுதான் பிரம்மன் எல்லாவற்றையும் நீக்குபவனை நீக்க முடியாது ஆக நான் உடல் அல்ல நான் மனமல்ல நான் புத்தி அல்ல மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் சிதானந்த ரூப சிவோகங்கிறோம் அந்த நீக்கிறவனாக இருக்கிற தத்துவம்தான் பிரம்மன் நீக்கிரவன் இல்லாமல் நீக்ககின்ற செயலை செய்ய முடியாது ஆக இந்த உடம்பில் இருந்து கொண்டு எல்லா தத்துவங்களையும் எந்த ஒரு தத்துவம் நீக்குகிறதோ அந்த தத்துவமே பரம்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைக்கிறதுன்னு சொல்கிறோமே அந்த கருத்தை இங்கே பிப்பலாயனர் இந்த நிமி சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணி அடுத்த ஸ்லோகத்தை நாம் பிறகு பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் மனோவிசதி வாகுத சுராத்மா பிராணேந்திரியாணிச்ச யலமர்ச்சிஷா சப்தோபி போதக நிஷேத தயாத்ம மூலம் எாருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் அறிவோம் ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக